அவரது மேனியில் உள்ள அழுக்குகளில் எதுவும் எஞ்சி இருக்குமா என்று கூறுங்கள் என்று தோழர்களிடம் நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அவரது அழுக்குகளில் சிறிதளமும் எஞ்சி இருக்காது என நபி தோடர்கள் கூறினர் இது ஐவேளை தொழுகைகளின் ஓமையாகும் இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை அகற்றுகின்றான் என்று நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்